நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது மகிழங்கள் காலம் கடந்தும் கணவர் வராமையால் அஞ்சின மூலனுடைய மனைவி கணவனை நாடி வந்தால் பசுக்கள் அனைத்தும் அவரவர் இல்லத்திற்கு சென்றும் திருமூலர் நடுவீதியிலேயே நின்று கொண்டிருந்தார் இதை கண்ட மனைவி ஏன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஈனம் எதுவும் வந்ததா என்று அவரை தீண்டீண்ட சென்றால் அவர் தற்றும் விலகி நின்றார் குழந்தைகளும் வேறு சுற்றமும் இல்லாத அந்த பெண்மணி அஞ்சியும் ஐயங்கியும் பிரணாவதி என்ன விளையாட்டு ஏன் இப்படி ஒரு மாறியாக இருக்கின்றீர்கள் என்று கேட்க திருமூலர் நான் உன் கணவன் அல்லன் எனக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை சென்ற சிவனை நினைத்து நீயும் உய்வு பெறுவாயாக என்று கூறி ஒரு யோகியை எவ்வாறு யோகியானவர் எவ்வாறு ஒரு சாதாரண பெண்மணியை ஆசீர்வதிப்பாரோ அதுபோல ஆசிர்வதித்து அவளை மீளனுப்பினார் அப் பிறகு அந்த அற்புதமான யோகியார் திருமூலனாகவே ஒரு மடம் சென்று புகுந்து அன்று இரவு முழுவதும் அந்த மடத்திலேயே தூங்கி கண் மறுநாள் இந்த செய்தியை அவ்வூரில் உள்ள ஆண்டோர்களிடம் மனைவியானவள் போய் கூற பெரியோர்கள் அனைவரும் திருமூலரை கூர்ந்து நோக்கி அம்மா இவருக்கு பித்தொன்றும் இல்லை பெரிதொரு தன்மையும் இல்லை சித்தத்தை சிவன்பாலேயே வைத்த நிலையில் இவர் இன்று மிகவும் யோகியாகி நிற்கின்றார் இவர் தம்மை நம்மால் அளவிட முடியாது பற்றற்ற பரமையா பரம ஞானியாகிய முற்றுமுணர்ந்த முழு முனிவர் இவருடைய பேச்சும் சிந்தனையும் செயலும் இவரை நீ சாதாரணமாக அடைய முடியாது என்றே கூறுகின்றது என்று அவரை தேற்றி முற்றும் துறந்த முனிவராகி போனார் உன் கணவர் என்று அவர்பால் வைத்திருந்த அந்த அறிவு சார்ந்த விஷயத்தில் முடிவெடுத்து அந்த மூலனின் மனைவியை திரும்ப அனுப்பினார்கள் பசுக்கள் வந்த வழியே சென்று தாம் முன் உடம்பை சென்று தேடினார் அந்த இடத்திலே மெய்ஞான நாட்டமுடைய இந்த பெருந்தகையார் உடல் அங்கு காணாமற் கண்டு அதிர்ந்து போனார் தன்னுடைய உடலை இங்கே தானே வைத்துச் சென்றோம் திருமூலனினுடைய ஒரு மனம் மூலனுக்கு இறக்கப்பட்டதை தவிர வேற என்ன செய்தது என்று தன் கண்ணுற்று க சிவபெருமானை நோக்கி வணங்கினார் எல்லாம்பல்ல சிவபெருமான் அவருக்கு குறிப்பால் உணர்த்தி காட்டினார் மெய் உனக்கு இருந்தால் நிச்சயமாக வட நீ எனக்கு எந்தவிதமான கவிதை திரட்டும் அரும் திருவாசக திரட்டும் தேவார திரட்டும் தர முடியாது என்று உன்னை நான் உடலை மாற்றி இருக்கச் செய்தும் மீண்டும் அந்த உடலில் நீ ஏறாத வண்ணம் அந்த உடலை மறைத்தும் வைத்திருப்பதை இவர் கண்டுகொண்டார் ஆகவே திருவாவரதுரை அடைந்து கண்ணுதற்கடவுளை மண்ணுற வீழ்ந்து வணங்கி அந்த கோவிலினுடைய மேற்பரத்தில் அரச ஒன்று கட்டிடத்தின் மேலேயே மிகவும் அற்புதமாக வளர்ந்து வந்தது அந்த மரத்தனுடைய அடியில் அவர் இருந்து சிவயோகத்தில் நிலைத்து நின்று இதய கமலத்தில் விளங்கும் இறையுடன் ஒன்றி ஒவ்வொரு உணர்வு மயமாக இருந்தார் ஊன் உடம்பில் பிறவியாகிய நஞ்சு அஞ்சு அகில உலகத்தோர் உய்யும் பொருட்டு ஞானம் யோகம் கிரியை சரியை என்று நான்கு பாதங்களையும் வகுத்தும் தொகுத்தும் திரு மந்திர என்று பாடலை ஆண்டுக்கொரு பாடலாக மூவாயிரம் மந்திரங்களை ஓதி பாடி அருளினார்கள் மூவாயிரம் ஆண்டுகள் இப்போதலத்தில் இனிது இருந்து பின்னர் கைலாய மலையை சென்று இறைவனை பிரியாத பெருவாழ்வு பெற்றார் முன்னிய அப்பொருள் மாலை தமிழ் மூவாயிரம் ஜாதி மன்னிய மூவாயிரம் தான் விப்பு மெகிழ்ந்திருந்து சென்னை மதியணிந்தார் திருவருளால் திருக்கயிலை தன்னிலைந்தொருகாலும் பிரியாமை தார் அடைந்தார் என்பதை இந்த பாடலின் மூலம் அறிவோம் பக்த சிறோன்மணிகளே நாம் அனைவரும் சிவமூலர் திருமூலர் ஆகிய இந்த நாயனாரனுடைய வரலாற்றினை படிக்கும் பொழுது நாம் பக்தியில் எண்ணத்தில் திண்ணமானால் எதுவும் சாத்தியமே என்ற நிலையை நாம் உணர்ந்திருக்கின்றோம் இவர் எழுதிய திருமூலர் புராணங்களிலே மிகவும் அற்புதமான கருத்துகள் செறிந்திருக்கும் ஒவ்வொரு பாடலையும் நாயன்மார்களை சிந்தித்த பிறகு நாம் சிந்திப்போம் என்று சொல்லி அற்புத வாய்ப்பிற்கு நன்றி கோரி அடியேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்